விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமே அந்த கரணம் அடங்கத் துறப்பதுவே எந்தத் துறவிலும் நன்று என் பராபரமே என்று தாய்மானவர் உபதேசம் செய்திருக்கிறார் மனம் உலக ஆசைகளிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட வேண்டும் ஏனென்றால் இந்த உயிர் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் இந்த மனித உடலில் உயிர் இருக்கும் பொழுதே அதற்குரிய செயல்களை செய்து விட வேண்டும் துறவு மனப்பான்மையை நாம் பெற்ற பிறகு உடலால் செய்ய வேண்டிய செயல்கள் எதுவும் இருக்காது ஆனால் அமைதியாக நாம் சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும் திருவள்ளுவர் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா என்று உபதேசம் செய்திருக்கிறார் மெய்யுணர்தல் அதிகாரத்திலே திருக்குறளிலே நீங்கள் பார்க்கலாம் துறவு வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்களை சொல்லுகிற திருவள்ளுவர் பிறகு துறவுக்கு தயார்படுத்துகிறார் மனித உடலிலே வாழுகிற உயிரானது உள்ளத்தை பண்படுத்தி வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து துறவை மேற்கொண்டு அல்லது துறவு மனப்பான்மையுடன் மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் பிறகு அவா வேண்டும் இந்த துறவறவியலிலே இந்த நான்கு அதிகாரங்களை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தால் விளங்கும் நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவா அருத்தன் இவற்றிலிருந்து நீங்கள் தெளிவாக கருத்தை புரிந்து நானும் இயன்றவரை அதை உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற மூன்று அம்சங்களை உடைய ஞான யோக சாதனம்தான் துறவிக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது காலையிலிருந்து இரவு வரை அறவாழ்க்கை வாழ்ந்த ஒருவன் அறச் செயல்களை தகுந்த ஆசிரியரிடம் சென்று தத்துவ ஆராய்ச்சியை செய்கிறான் கற்று ீண்டு மெய்பொள் கண்டார் ஈண்டு என்றால் இவ்வுலகத்திலே கற்று தகுந்த ஆசிரியரிடம் சென்று தத்துவ சாஸ்திரங்களை முறையாக படிக்க வேண்டும் உயிரினுடைய உண்மை இயல்பு என்ன உலகத்தின் தன்மை என்ன இந்த உலகத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன இது உண்மையா இல்லையா இது போன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதைத்தான் நாம் இங்கே தத்துவ ஆராய்ச்சி என்று சொல்லுகிறோம் இறைவனுக்கும் நமக்கும் உலகத்திற்கும் உள்ள உறவை பற்றிய ஆராய்ச்சி தான் தத்துவ ஆராய்ச்சி எனவே அந்த தத்துவ ஆராய்ச்சியிலே முதல் அம்சமாக அமைவது ஸ்ரவணம் ஸ்ரவணம் என்றால் உபநிஷத்துக்களினுடைய பொருளை தெரிந்து வேதாந்த சாஸ்திரம் எனப்படுகின்ற உபனிஷத்துக்களுடைய பொருள் உண்மையிலேயே என்ன உபநிஷத்தினுடைய மையக்கருத்து என்ன என்பதை தெரிந்து வேண்டும் உபனிஷதங்களுடைய மைய கருத்து மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை மற்றவையெல்லாம் மாயத்தோற்றம் என்கிறது உபனிஷதங்கள் பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எத்தகைய தன்மையை இருந்தாலும் அந்த பொருளின் உண்மை இயல்பை தெரிந்து கொள்வதுதான் தெளிவான அறிவு என்பது இதன் பொருள் இந்த அறிவை பெற்றுவிட்டால் பிறப்பென்னும் பேதமை நீங்கிவிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கடவுள் வாழ்த்திலே திருவள்ளுவர் உபதேசம் செய்தார் இறைவனுடைய திருவடியை பற்றி மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கின்ற தன்மையிலிருந்து விடுவார்கள் உயிர் எப்பொழுதும் இன்புற்றிருக்கும் அதுவே முக்தி எனப்படும் என்று பார்த்திருக்கிறோம் இந்த மெய்யுணர்வு அதிகாரத்திலும் திருவள்ளுவர் கூறுவது என்னவென்றால் பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு இந்த பிறக்கின்றோம் என்கின்ற அறியாமையினால் விளைகின்ற இந்த பிறப்பு இறப்பு சூழல் நீங்க வேண்டுமானால் சிறப்பாகிய செம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இவற்றை பற்றிய தத்துவ ஆராய்ச்சிகள் ஏராளமாக நமது நாட்டிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன ஆக உலக வாழ்க்கைக்கென்றே நேரத்தை ஒதுக்கிய நாம் இந்த ஆன்மீகத்திற்கு ஆழமாக நேரத்தை கொடுப்பது தான் துறவு வாழ்க்கை துறவு வாழ்க்கையின் குறிக்கோளே உண்மையை உணர்ந்து அந்த உண்மையிலேயே நிலைத்திருப்பதுதான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சி என்கிறார் திருவள்ளுவர் உலக வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது என்பது ஒரு மயக்கம் உண்மையில் இன்பம் இல்லை என்பது காலப்போக்கில் நமக்கு விளங்கும் இவைகளெல்லாம் துன்பம் கலந்தவை நிறைவை தராதவை நம்மை அடிமைப்படுத்தும் தன்மையுடையவை என்று நாம் புரிந்து கொள்வோம் ஆகவே அந்த மருள் மருள் என்றால் மோகம் அந்த மோகத்திலிருந்து விடுபடுவோம் இருள் அறியாமையிலிருந்து விடுபடுவோம் அறியாமையின் விளைவாகிய மோகத்திலிருந்து விடுபடுவோம் அப்படி விலகிவிட்டால் இன்பம் பயக்கும் மாசரு காட்சியை பெறுவோம் மாசறு காட்சியினால் இன்பமாக என்றென்றும் விளங்குவோம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி இந்த கருத்துக்களை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் ஞானயோக சாதனையை பற்றிய சிந்தனைகளை நன்கு ஆழ்ந்து சிந்திக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற